தேவனுடைய பசுநாபத்திற்கு மகிமை உண்டாவதாக கடவுளுக்கு பயப்படும் பயம் குறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த அழிவில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன தெய்வ பயம் இல்லாதவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன என்பதை பற்றி இப்பொழுது புதிய இரு சிலைமின் அப்போஸ் தலைவருமான எஸ் யேசுதாசன் அவர்கள் சிறப்பு தெய்வ செய்தி அழிப்பார்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறவுமே தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக பரிசுத்த நாளிலும் இந்த வருடத்தின் கடைசி பிரசுத்த ஆராயும் ஆகிய இந்த நம்ம கத்தருடைய சமத்தில் கூடிச் சென்ற தேவனுக்கு நாம் அதிக நன்றி செலுத்துவோமாக ஹெலே இலோயா விழுத்தம் சொல்லுகின்றார் இம்மட்டும் நான் நிர்மூலமாக அதற்கது கத்தருடைய கருவையே இறக்கங்களுக்கு முடிவில்லை ஹெலோயா அவருடைய கருவையை அவருடைய இறக்கமும் என்னால் வரைக்கும் நம்மை காத்து கொண்டதுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக ஹெலே இலோயா ஹலே இலையா தேவனுக்கு மயிமை இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனையை நாம் கேட்போம் இவற்றி பதினைந்தாவது சங்கீதம் பதிமூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறோம் பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக வண்ணத்தின் இறுதி நாட்களிலே பிரதானமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதலே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுச நாட்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயன்தான் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில மேன்மை கொண்டு வருகின்றதாக அதாவது கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் பெரியவராயிருந்தாலும் சரி சிறியவராயிருந்தாலும் சரி வாலிபர்களாயிருந்தாலும் சரி யாராயிருந்தாலும் சரி கர்த்தருக்கு பயன் நடக்கின்றடுப்படினால பார்ப்படுகிற பயம் என்பது என்ன பணிந்து நடப்பது மட்டுமா அல்லது தோற்றத்தை காண்பிக்கிறது மட்டுமா மற்றும் வேறுபல ஆசாரங்களை செய்கிறதன் மூலமாக மட்டும்தானுக்கு பயப்படுகிறது கர்த்த சில பிள்ளைகள் பயப்படுகிற காரியத்தை பயப்படுகிறாரோ எதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரோ எது கஷ்டமா இருக்குமோ அதை நான் விட்டுவிட வேண்டும் எழுதுகிறார் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது வாசிக்கின்ற பயம் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பிரியமானது செய்வது நன்மை செய்வது பழக கூடாது என்று பயப்படுகிற மனிதர்கள் என்று நாம் காணுகின்றோம் அதனுடைய அருமையான கற்றுடைய பிள்ளைகளை தேவசமத்தில் வருகிற நாம் தேவனுக்கு பயந்து நடக்கத்தோடு நாம் காணப்பட வேண்டும் என்று கத்துறை வாழ்த்து சொல்கிறது சங்கீத நூற்றி முதலாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரு விதமாக எழுதுகிறார் பாருங்க கத்தரிக்கு பயப்படுகிறாள் என்ன பயந்து அவர் நடக்கிற்கீக்கைகளில் பெருக்கு பயப்படுகிறது விரு வழிகளை விட்டு அவருக்கு விரு அவன் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவான் அவரு மனைவி வீட்டோர்களின் கணித கூடிய போல் இருப்பார் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்ன விருக்கும் பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற பெரியார்ருப்ப எது அந்த தீமைகளை வெறுத்துவிட வேண்டும் என்று கத்திய வார்த்தை சொல்கின்றது கத்திற்கு மனிதன் எதையும் செய்வார் வாக்குகள் இதற்கு அவருக்கு வாசிக்கிறோம் தேவனுக்கு மைமை உண்டாகூர் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தில் அவர் வாழ்கின்ற அந்த ஊரார் கத்திற்கு பயப்படாத என்று அவர் கேள்விப்பட்டார் தன்னுடைய மனைவி மிகவும் அழகுள்ளவர்கள் வயதான பிறக அவர்கள் கத்தோடைய வழியில நடந்தவர்களா இருந்தபடினால் அவளோ அழகுள்ளவர்களா இருந்தார்கள் என்னை கொண்டுவிட்டு எடுத்துக்கொள்ள கூடாது ஆனப்படினாலு நீ ஒன்று சொல்ல வேண்டும் இது என்னுடைய இது என்னுடைய சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தான் அப்படியே சொன்னார்கள் சொன்னது நிமித்தமாகவும் சோதனை வந்தது அந்த சோதனை வந்து அந்த கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் கர்த்தரவரை எச்சரித்தவரை எச்சரித்தாரா திரு சொப்பனத்தில அப்புறமாக ஆபரகமை கூப்பிட்டு விட்டு ஏன் உன்னோட மனைவியா இருக்க சகோதரி என்று எப்படி போய் சொன்னார் என்றபோது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஆதி ஆகுமோ இருபதாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை அருமையான தேவ பயம் இல்லாதவர்கள் எவைகளையும் செய்வார்கள் என்பதை நான் அறிந்திருந்தபடியே இப்படி சொன்னேன் என்று சொல்கின்றார் என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் தேவனுக்கு வயிமை உண்டாவதாக என்ன சொல்லுகின்றார் இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை இவ்விடத்தில் மனிதர்களுக்கு தேவ பயம் கிடையாது அவர்கள் தேவ உயம் இல்லாதவர்களாய் இருந்தபடினால் எதையும் செய்வார்கள் என்ற அச்சத்தில் இப்படி நான் சொன்னேன் என்று அவர் சொல்லுகின்றார் அருமையான கத்து பிள்ளைகளே இந்த நாடுல நான் அதாவது மனதில் அதாவது நான் தேவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால் அவர்களுக்கு ரொம்ப ஒண்ணு போதிக்க வேண்டிய தேவையே ரொம்ப அடிக்கடி அடிக்கடி கூப்பிட்டு வைத்தது சொன்ன மாதிரி அவர்கள் ஆமா ஆமா சரிபார்கள் மறுநாள் பார்த்தால் அவர்களை இருமாப்பை நம்ம காணுவ நேற்று ஒழிய தேவ பயம் உடையவர்களா இது கெட்டியை நம்முடைய போதகர் சொல்லுகின்றார் இதை செய்யாது உன்னுடைய ஆசிர்வாதத்தை தடுத்து போடும் உன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி போடும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையை விட்டுவிட்டு தேவ பயமற்றவர்களாக மறுபடியும் மறுபடியும் அதே கேடையான வழியில் செல்ல ஆரம்பிக்க தேவ பயம் இல்லை என்று கண்டபிடினால் துணிகரமாக எந்த பாவத்தை செய்வார்கள் தேவ பயம் இல்லாதவர்கள் எப்பொழுது என்ன செய்வார்கள் சொல்ல முடியாது அடிப்படை வேண்டியாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தீமையை விட்டு விலகி விடுவார்கள் தேவ பயம் இருக்கின்றதோ அவர்கள் கர்த்தட வழியிலே செம்மையாய் நடப்பார்கள் ஒரு சத்தியத்தை விட்டுவிட என்று நாம் காணுகின்றோம் இன்றைக்கு கர்த்துடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்ட பிறகும் பரிசுத்தாய் என்ன துன்மார்க்குடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கின்றார்கள் உலக பிள்ளைகளோடு பழகிறார்கள் பழகி அவர்களோ மாதிரி இவர்கள் எல்லாத்திலும் மாறுகின்றார்கள் இவருடைய சாயல் அவர்களைப் போல மாறுகின்றது இவர்கள் இவர்களைப் போல அவர்களை மாற்றுகிறதை விட்டுவிட்டு அவர்களைப் போல அவருடைய சாயலை இவர்கள் தரித்து கொள்கின்றார்கள் அருமையான என்ன தேவ பயம் குறைவாக இருக்கிறதுனால அப்படி ஆகிறது என்று வேதம் சொல்லுகிறது முதலாம் செய்கிற பைபிளில் சென்ற பகுதி முதலாம் செய்கிறோம் ஒருவர் வாசிப்போம் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்கார் இடத்தில் உட்காராமலும் கற்குடைய வேதத்தில் பெரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாய்க்கவார் அவன் நீர்காடுகளில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி கர்ச்சனைக்கு பயந்து அவர்களுடைய வழியிலே நடப்பார்கள் துன்மார்க்கருடைய வழியில் அவர்கள் நடக்க மாட்டார்கள் துன்மார்க்கருடைய மாதிரி அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசுகிறோம் வாட்டிகளை பார்க்கின்றோம் அவர்கள் எவ்வளவு பெரிய உத்தமர்களாக வாழ்ந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் நாம் அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி படிக்கிற சம்பவம் தானே ஆதி ஆகும் முப்பத்தி விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்க தேவ பயம் தேவ பயம் என்பது என்ன தீமை விட்டு விலகுவது எவ்வகையிலும் விட்டு விடாதது துன்மார்க்கும் அவைகளை விட்டு வேறுபடுகின்றது பெங்களை காத்துக்கொள்வது ஒருவர் ஒரு பண்ணுக்குட்டியே பண்டிகுட்டியே சந்தையில் வாங்கினார் சந்தையில் வாங்கி வழியில கொண்டு வந்து நல்ல குழு பாட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் அதை பற்றி வரலாறு ரொம்ப சொல்ல வேண்டாம் அந்த பண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்தார் அவருக்கு சொப்பனத்தில் இன்னும் வீட்டில் இன்னும் கடக்குட்டி பன்னிக்குட்டியில் உங்கள் அப்பா அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அதைப்படினால அதை கொண்டு வந்து நீ வளர்த்து உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு என்று சொல்லிவிட்டார் அது சந்தைக்கு வியாபாரத்துக்கு வந்து அதை வாங்கிட்டு வந்தார் வழியில் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை மாதிரி குளிப்பாட்டினார் வீட்டிலேயும் கொண்டு வந்து எல்லாம் சோப்பு போட்டு குளிப்பாட்டி அதெல்லாம் இது பண்ணி அங்கே அப்பா படிக்கிற பெட்டில் அதை கொண்டு போட்டார் அது கிடைக்குமா பண்டிகூட்டி அங்கேயும் கிடைக்கும் அது எங்கேடா சாக்கடை எப்போ கிடைக்கும் எங்கே அந்த வாட அடிக்கணும் மோப்பா எடுத்துக்கிட்டே இழந்தது இவர் கதவை திறந்தால் ஓடி போய் சாக்கடையில் விழுந்துச்சு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாலும் கலவுனாலும் பழையபடி அங்கே தான் போயது இவ்வளோ அருமையானவர்களே பள்ளிக்குட்டி பன்னிக்குட்டியாகத்தான் இருக்குது அது எவ்வளவு கழுவினாலும் சரி பஞ்சம திறகுட்டு போட்டாலும் சரி பெற்றிருக்கிற ரட்சிப்பு என்ன இல்லை இல்லையா இந்த ரட்சிப்பினுடைய பெருமை என்ன இதனுடைய மேன்மை என்ன நான் பண்டிகுட்டியோட கேவலமாக இருந்தோம் உளையான சேட்டில் இருந்தோம் நாம் அமிழ்ந்து போகிற குழியில கிடந்தோம் அந்த ஒரு ஏசு கிறிஸ்து இப்படி வெளியேறு பெற்ற இரத்தினால தூக்கி எடுத்து இப்படி வெளியேறு பெற்ற இரத்தினால கழுவி பருசுத்தாவின் அவுக்குள்ள வாசனை ஊட்டி நம்மை நற்கந்த முடையவர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார் வெளியிலேயா நாம் ஆட்டுக்குட்டியாகவே இருக்க வேண்டும் எப்பொழுது ஆட்டுக்குட்டியாகவே இருக்க வேண்டும் ஆட்டுக்குட்டியை பாருங்க தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா ஒரு சிலப்பு சிலப்பிட்டு அதாவது உடம்ப இப்படி உதறிட்டு முடியல இருக்கிற அத்தனை உதவி தள்ளிட்டு வழியை ஓடி வந்துவிடும் உள்ளே கிடக்காது என்று நாம் காணுகிறோம் பண்ணிக்குட்டி அப்படி இல்லை ஓட்டிங்கன்னா அங்கேதான் கிடக்கும் ஆனால் அப்படின்னாலே அருமையான தேவையான நாம் அந்த இனம் அல்ல அல்லையா அவனுடைய ஆண்டவராகி நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய உலக உலகத்தினுடைய பாவங்களை போக்கும்படி அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியினுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றையா ஆனா அப்படினால நாம் தீயமையை விட்டு விலகணும் கட்டடை வழியிலே நடக்கணும் துன்மார்க்க ஆலோசனை வழியிலே நடக்கக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஹலே லுயா அந்த இனத்தில் யோசிப்பு என்று நாம் காணுகிறோம் யோசிப்பை நான் அடிக்கடி நினைத்து சந்தோஷப்படுவேன் ஹலே லுயா யோசிப்பு ஒரு பெரிய நீதிமான் என்று நாம் காணுகின்றோம் ஹலே லுயா ஹலேலியா ஆனப்படி நாள் கர்த்தர் அவரை உயர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்று நம்மை மேன்மையாக வைக்க முடியாத அழைத்திருக்கிறார் ஆசீர்வாதம் என்று சொன்னார் உலகத்திலே மூட மூடையாக நாம் அதாவது தானிய தவசங்களை அறுத்துக்கொண்டு சேர்க்கிறது அல்ல பேங்க் பெரியவருக்கு ஐஸ்வர்யம் அவர்களுக்கு தியானியம் காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை எங்க வீட்டில் பண்டசாலையில் இருந்த யா அந்த ஆசிர்வாதத்தை அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவதற்காக இறைவன் ஏசு விரும்புகின்றார் அருமையான கற்றலை பிள்ளைகளே அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அழைத்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்வோமாக தேவலிக்கு மய்மை இரண்டாவதாக ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்து டு பன்னெண்டு வரைக்குள்ள வாசனைகளை ஒருவர் வாசிக்கலாம் ரெண்டாவதாக நான் கத்தரிக்கு பயப்படுகிறோம் என்றால் அவர் சொல்லுகிறது அப்படியே நாம் செய்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அதை நாம் செய்யும் போது கர்த்த நம்மை இவ்விதமாக பார்க்கின்றார்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 தேவருக்கு பயப்படுகிற பயம் அவர் எத்தனையோ வகையில் கத்திரிக்க பயந்து நடந்திருந்தார் இவ்வளவு கடைசி பரிச்சயம் பாருங்க வருஷங்களுக்கு பிறகு இருபத்தி நாலு வருஷங்களுக்கு பிறகு இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல அந்த வாக்குதல் தான் நிறைவேறினது வாழ்க்கையில உனக்கு ஒரு ஏக புதல்வனை கொடுப்பேன் இருக்கும் என்று சொன்ன பிரகாரம் அந்த புதல்வனை நல்ல ஒரு வாலிப ஸ்டேஜில இருக்கும் கர்த்தர் அவரிடத்தில் சொன்னார் உன்னுடைய ஏக ஈசாக்கை மோரியா மலையில் கொண்டு போய் எனக்காக பள்ளி செலுத்துவாயா என்று கேட்டார் ஒரு மாத்திரமும் சொல்லவில்லை ஒரு யோபை போல இருக்க முடியுமா ஒரு ஒரு ஆபரஹாமி போல இருக்க முடியுமா கடந்து போல பர்சுத்தவான்களை போல அவர்களுக்கெல்லாம் என்று சில பெரிய பாசஸ்திகள் பட்ட பெயர் வைக்கிறார்கள் அவருடைய குறைபாடுகளை சொல்லி அநேகர் இழிவுபடுத்துகிறார்கள் இல்லை இவருடைய தூசுக்கு நாம் பெற மாட்டோம் பெரிய மனிதர்கள் அதாவது தன்னுடைய இத்தனை வருடங்களுக்கு பார்த்து எவ்வளவு கண்காட்சியாய் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பார் அரபி கேட்கிறாம் நமக்கு எவ்வளவு கீழ்படுகிறார் கீழ்படுகிறார் சொல்லுக்கு என்பதை கேட்பதற்கு அறிவதற்காக அப்படி செய்தார் அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை மூன்று நாள் பயணம் சென்று மோரியாமலையில் ஏறி பலிபிடத்தையும் கட்டி அங்கே மகனை கட்டி மல்லாக்க கடத்தி வைத்துவிட்டு முழுக்க கத்திய ஓங்கிறார் அப்பொழுதுதான் தேவசத்தம் ஏற்பட்டது ஆபரகாமே என்னுடைய பிள்ளையாண்டல் கையை போடாதே நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன் அலே லோயா அலேயா நமக்கு பிரியமில்லாத ஆலோசனை தேவை மனித இடத்திலிருந்து வந்தால் முகம் சுழிக்கவில்லையா நம் முகம் ஏற்படவில்லையா ஒரு இடத்துல சொன்னேன் ஐயா இப்படி நடந்து கொள்ளுங்க ஐயா என்று சொன்னேன் அவர் என்னிடத்தில் கேட்கிறாரு நான் கோழி குஞ்சியா மடிக்கல வச்சு சொல்றீங்க அப்படி வந்து என்னிடத்தில் கேட்டார்கள் எனக்கு அப்படியே மனசுல படம் போல் இப்படி செய்யா அப்படி என்று சொன்னால் அப்படி அல்ல லோத்து சொன்னார் அப்படி அல்ல ஆண்டவர் என்று சொன்னார் இந்த தேசத்தூட்டு ஓடி மலைக்கு ஓடிடு என்று சொன்னார் அப்படி என்று சொன்னார் இந்த சோதர் பக்கத்தில் இருக்குது அங்கே ஓடிடுறேன் அது ஒரு சின்ன ஊர் தானே அங்கே ஒண்ணு பாவம் ஒண்ணும் இருக்காது என்ன அங்கே கூட்டிக் கொண்டு போனார் வாரிய பிள்ளைகளே அப்படியாக போனார் கொஞ்ச நாள் அவராகவே மலையை தேடி சென்றார் தேவன் சொல்லும் போது போகவில்லை திருப்பி அவராகவே மலைக்கு போறார் அங்கே போய் பாவம் நிகழ்ந்தது மோவாவிய அம்மோனிய சந்ததி என்று இரு சந்ததிகள் அவருடைய சந்ததியில் உருவாகி சபிக்கப்பட்ட சந்ததிகளாக பத்து வருஷமாக தேவ சமத்துக்கு வரக்கூடாது என்ற நிலையில அதாவது தீர்மானிக்கப்பட்ட சந்ததிகளாக மாறிவிட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவன பிள்ளைகள அப்படி அல்ல அபரகாம் அப்படி அல்ல என்று சொல்லவில்லை அவர்கள் என்ன சொன்னார்கள் என் கற்பனை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் கீழ்படிந்து நடந்தார் இது பிரமாணங்கள் விதிகள் கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர் கை கொண்டார் விதிகள் அதாவது ஆலோசனைகள் இருக்கிறதா அதுக்கு கற்பனைகள் பிரமாணங்கள் நியமங்கள் என்பது பெயர் இவர்களெல்லாம் பிரசுத்தவான்கள் கடைபிடித்தார்கள் பிடித்துதான் பெரிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் கீழ்பிடிந்து நடந்தான் நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்பிடிந்து இந்த தேசத்திலே விதை விதை நான் ஒன் ஆசிர்வதிப்பேன் தகப்பனை மாதிரி எகிப்துக்கு நீ போக இங்கே விதை விதை என்று சொன்னார் அவர் விதை விதைத்து யாருமே பெற்றியை பெற்றார் நூறு மேனி பெற்றார் மேனி ஆறு மேனியோட பெற்றலாம் சொல்லுக்கு கேள்வி கட்டரைக்கு பயப்படுகிறார் பெரியவரையும் சிறியவரையும் சிறியவர்கள் என்று எண்ண வேண்டாம் பெரியவர்கள் வயதாகிவிட்டு வேண்டாம் வாலிபர்கள் வாலிபம் முருக்கம் என்று எண்ண வேண்டாம் கத்தருக்கு பயந்து நடந்தால் அவருடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார்களே இல்லையா நம்ம ஒவ்வொருவரும் கருத்தர் வருடத்தின் கடைசி நாட்களில் பார்க்கின்றான் நான் மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறது சிலர் பார்க்க தியாகி மாறி இருப்பார்கள் அவர்கள்தான் சபையினுடைய முக்கியஸ்தர்கள் மாறி இருப்பார்கள் அவர்கள்தான் அதாவது கற்பனைகளை கை கொண்டு போல இருப்பார்கள் போல ஒரு சிலர் இருப்பார்கள் அவர் கருளாவற்றும் கத்தரிடம் சொல்லலாம் கை நடக்கிறவர்களாக இருப்பார்கள் வெளியே தெரியாது அதனால தேவன் பார்க்கிறது அங்கேதான் பார்க்கின்றார் அந்த இடத்தை தான் தேவன் பார்க்கின்றார் ஹெலேயா ஹெலேயா சிலருடைய காணிக்கைகளை பார்த்தா அதாவது இப்போ பத்து பைசா இல்லை நான் அப்படினால அவ்வளவு சிறிய காசையும் அவருடைய காணிக்கையோடு சேர்த்து வைத்திருப்பார்கள் அப்ப நான் அதை பார்க்கும்போது அப்படி இவ்வளவு துல்லியமாய கற்றைய பிரமாணத்தை கை கொள்ளுகின்றார்கள் என்று எனக்கு அது விளங்கும் ஹலோயா கர்த்தர் எவ்வளவு அருமையாக பார்க்கிறார் பாருங்க அதாவது செய்கிறது ஒன்று மனிதனுக்காக அல்ல மனிதர்களுக்காக அல்ல நான் செய்கிறது அத்தனையும் தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றும் வேதத்தில் எளிதிருக்கிறது ஆனப்படி நான் அவைகளை நான் கை கொள்ளுகின்றேன் என்ற நிலையில் கற்பனைகளை கை கொள்வது கத்தரிக்கை கேள்விப்படுகிறது அவர்களை கத்தராக சீர்வதிப்பார் ஆபரன் அவங்க சொன்னவா நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றது என்று கற்றுட திருவாக்கு சொல்லுகின்றது சிலர் சாபத்தை சாபத்தை அனுபவிக்கிறது சில குடும்பங்களை பார்க்கின்றோம் வைப்போம் வைப்போம் ஆசீர்வாதம் எத்தனை தலைமுறைக்கும் யாத்திராகமோ இருபதாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒரு ஒரு வாசகூர் என் கற்பனைகளை கை கொள்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அன்பு குறிந்த கற்பனைகளை கை கொண்டா ஆயிரம் தலைவர் வரைக்கும் பலிக்கு ஆயிரம் தலைவர எப்படி எப்படி பாருங்க அருமையான தேவையே கத்தரிக்கு பயந்து நடப்போம் தேவ சமூகத்தை மதிப்போம் தேவன்ட சமூகத்தில் வந்தால் கர்த்தர் வாசமா என்ற உணர்வோடு நாம் காணப்படுவோம் ஒரு ஐயா உண்டு அவர் புறமதத்திலிருந்து சந்திக்கப்பட்டவர் கொடிய வியாதியில் குணமாகாமல் தக்களித்து கொண்டிருந்தவர் ஆலயத்தில் வந்து வார்த்தைகளை கீழ் புடிந்து சுகம் பெற்றுக்கொண்டார் சுகம் பெற்றுக்கொண்ட அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்போது இந்த மற்றபடி மற்ற இதுகளை கும்பிடுற மாதிரி அந்த ஆலயத்தில் கேட்டுக்கு அந்த பக்கமே சிறப்பு கலத்தி கையில் எடுத்துக் கொள்வார் அவருடைய மேலே பட்டுக்கள் தொண்டெடுத்து இடுப்பில் கட்டி கொள்வார் கொண்டு வந்து காமண்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் அந்த குரோடம்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு அவர் கும்பிட்டு அங்கேருந்தே கும்பிட்டு கொண்டே வருவார் கோயிலுக்கு இப்போ பாஸ்தவனால் சொன்னாங்க ஐயா அங்கே வைக்காதுங்க நாய்கள் தூக்கிட்டு போயிடும் சிறப்பேன் அது இங்கேயே கொண்டு போடுங்க ஒன்று இல்லை கோயில் இங்கேலாம் இருக்கு இல்லை இந்த காமண்டு கேற்ற திறந்த உடனே அத்தனை எனக்கு தேவ தெரிகின்றது என்று அவர் சொல்லுவார் இல்லையா கர்த்தக பயப்படர்களுக்கு அப்படித்தான் காணும் அன்றைக்கு கோயிலுக்குள்ளே வந்த பிறமும் காண மாட்டேங்கிறது அதுதான் நமக்கு யோசனையாக இருக்குது யோசனை என்றால் என்ன தேவ பயம் குறைவாயிருக்கிறது என்பது அதனுடைய பொருள் ஆனால் தேவ பயம் ஒரு மனிதனுக்குள்ளாகிவிட்டார் ஆலயத்திலேருந்து ஒருவருக்கு ஒரு பேசவே மாட்டார்கள் பேசுகிறாங்களே ஆலயத்துக்குள்ளேருந்து பேசுகிறாங்க என்னத்தை பேசுவாங்களோ நமக்கு தெரியாது தேவ சோபத்தில் தேவசத்தம் கேட்க தேவ பிரசனத்தை பார்க்க தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வருகிற இந்த இடத்துல நமக்கு ஒரு பேச்சா அது ஒரு பேச்சா இல்லை அதெல்லாம் தேவ சோபத்தை பற்றிய அறிவு குறைவா இருக்கிறதுனா அப்படி செய்கிறது என்பதை மட்டும் நான் புரிந்து கொள்ளுகின்றேன் நாங்கள் அப்படி கற்றவர்கள் அல்ல நாங்கள் சாதாரணமாக பிரசுத்தாத இல்லாத அதாவது சாதாரண சபைகளில் ஆராதிக்கிற காலத்தில் கூட அப்படி தான் நடந்தோம் எனக்கு மண்டேடி காய்ச்சல் வருதுனால் கோயில் வாசலுக்குற மண்ணை கரைத்து குடிக்கிறவனாக இருந்தது அது நான் சொல்லவில்லை அப்படி தான் நாங்கள் பயந்து நடந்தோம் ஒரு ஊருக்கு போகிறோம் என்றால் கோயிலை மூன்று தடவை சுற்றி ஜவு பண்ணிட்டு தான் ஊருக்கு பயணம் போறது வேற ஒன்றும் தெரியாது மறுபடியும் எங்கள் வீட்டு முன்னால கோயில் வீட்டுக்கு நேரம் கால்நட்டி படைக்கிறது இல்லை தேவனுக்கு பயப்படுகிற பயன்படுத்தி இருந்தது என்பதை சொல்லிக் கொள்கிறோம் அலையா நம்ம எந்த அளவுக்கு கத்தரிக்க பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கத்திரை ஆசீர்வதிப்பார் தேவ பயன்பட உள்ளத்தில் வந்துவிட்டால் மனைவி கணவனை மதிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கும் சூழண்டுகள் ஆசிரியர்களை மதிப்பார்கள் அப்படியே சபையிலேயும் மூப்பர்களே கணம் பண்ணுவார்கள் இதெல்லாம் தேவ பயத்தை அடுத்த அடுத்து இருக்கிறது தேவ பயம் ஒரு மனிதருக்குள்ளே வந்துவிட்டால் இதுக்கெல்லாம் ஒண்ணு ஸ்கூல்ல போய் படித்து கொடுக்க வேண்டியது ரொம்ப உட்கார்ந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவ பயம் ஒரு மனிதருக்குள்ளே வந்துவிட்டால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துவிடும் இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே கலந்திருக்கிறோம் இல்லையா இல்லையா அடுத்து ஒரு புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கப் போகின்றோம் அந்த வருஷத்துக்குள்ளே போய் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேண்டிய ஆலோசனை தான் இவைகளாக இருக்கின்றது அது எப்படி நான் இந்த ஆலோசனை கேட்கின்ற அருமையான தேவடைய பிள்ளைகளை வரக்கூடிய ஆண்டில் கர்த்தருக்கு பயந்து தேவை விட்டு விலகி நாம் காணப்படுவோம் கற்ற வழியிலே நடப்போம் விலகுவோம் தேவனுடைய எந்த காரியம் நம்ம தேடி வந்தாலும் சரி யார் கண்டா பாபரிக்க செய்து என்ற அந்த துணிச்சலோடு இல்லை இருக்குது குளம் போய் குடிச்சுட்டு கழுவிட்டு போயிடலாம் என்று எண்ணலாம் இல்லை அதனால நான் தீமை மகாபரிதாக இருக்கும் அறுபடியால் கர்த்தருக்கு பயந்து வழியிலே நடப்போம் ஹலோ ஹலோ கர்த்தருக்கு பயப்படுகிறவரு தேவன் சொல்கிறதெல்லாவற்றையும் செய்வாரு இவருக்கு அறிந்திருக்கிற சத்தியத்தை மறந்து போக மாட்டார்கள் இவர்களை கை கொள்வார்கள் ஈஸியாக சிலர் நினைக்கிறார்கள் எந்த இடத்துலையும் கத்தனை ஆராதித்துக் கொள்ளலாம் என்று புதிய ஒரு சிலையம் எலும்பி இருக்கிறது இதனுடைய மேன்மையை கொஞ்ச காலத்தில் வெளிப்படும் ஹலே இலோயா அப்படி தூரமாய்ப்போனவர்கள் வருகிறதுக்கு ரொம்ப நாள் பிடித்து விடும் என்பது நான் உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது ஹலே லோய்யா இயேசு ஒரு திருப்பியவரை பார்ப்பதற்கு மூன்று நாளாகிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றலை பிள்ளைகளே இந்த நாளிலே கற்ற வார்த்தை என்ன சொல்லுகின்றது கற்றிருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார் அவர்கள் எந்த நிலையிலையும் அசையமாட்டார்கள் சிலர் ஒரு காரியத்தில் அசைந்து விடுகிறார்கள் ஏதோ மனிதர்களிடத்தில் கோபப்படுகிற நினைக்கிறார்கள் தங்களுக்கு கேடு கொள்கிறோம் என்று அறியாமல் இருக்கின்றார்கள் நான் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடி நம்மை நான் பார்த்துக்கொள்வோம் இல்லையிலா இல்லையிலா அவர்கள் எந்த நிலையிலும் செய்ய மாட்டார்கள் ஆறம் அதிகாரம் நாற்பத்தாறு முதல் நாற்பத்தெட்டு வரை கிலோ ஒரு வாசி கூட்ட உலகத்துல ரொம்ப நிறைஞ்சு இருக்கு நிறைய இருக்குறபடி நீங்கள் செய்யாமற் என்ன என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற யாருக்கு ஒப்பா இருக்கிறார் ஆழமாய் தோண்டி கற்போரையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிறான் பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க போயிற்று ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அசைக்கப்படவில்லை சொல்லுக்கு கீழ்பிடிந்து நடக்கிறவர்களுடைய அஸ்திவாரம் இருக்கிறது கிறிஸ்துவாங்க கண்மலையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனைகள் இது பாருங்கள் இப்போ அடித்தது ஒரு சூறாவளி காற்று இதில் எத்தனையோ ஆயிரம் மரங்கள் பழங்காலத்து மரங்களெல்லாம் விழுந்து போயிட்டு நாம் காணுகின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட சூறாவளி நம்முடைய ஆவிக்குறி ஜீவத்தில் வந்து மோதும் அது பல வரும் அது வரணும் வரும்போதுதான் நம்முடைய உறுதியை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த சோதாவளி வர வர வந்து தாக்க தாக்கத்தான் இந்த மரம் இன்னும் ஸ்ட்ராங்காக வேர்கள் இன்னும் ஆழமாக போவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆன வந்து ஒரு இடத்துல வந்து வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் யாருக்கு ஒப்பா என்றால் அதாவது கண்மலின் மேலே ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அது மேலே பெருவெள்ளம் சொரிந்து பெருங்காற்றடித்து அதில் மோதினாலும் அசையாது இல்லையிலையா அசையாது காரணம் அது அஸ்திபாரம் கண்மலையில் இருக்கிறது தேவனுக்கு கீழ்ப்பிடிந்து அவருடைய வார்த்தையின்படி சொல்லின்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவருடைய நிலையிலும் கிறிஸ்துவ விடமாட்டார்கள் தெய்வீக ஐக்கியத்தை விடமாட்டார்கள் உற்றவே மாட்டார்கள் உறுதியாக பிடித்துக் கொள்வார்கள் கத்தோடைய வருகை வரைக்கும் ஜீவகாலம் முழுவதும் நிலைத்திருக்கிறதாக இருக்கும் மற்றவர்கள் அப்படி எல்லா காலகாலங்களில் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்புடையாமல் தேவனுடைய மனிதர்கள் வருகிற ஆலோசனைக்கு எதிர்த்து ஆலோசனை சொல்லி இப்படி தெரிய நிலை உங்களுக்கு தெரியாது பயணத்தை தடுத்து அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பெரிய கப்பல் கீழே அது கத்தியெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய மீன்கள் வந்தால் வந்து கப்பலை மறிக்க வரும்போது தொண்டாக வெட்டி விட்டு அது போய்கிட்டே இருக்கும் வெட்டி போட்டுரும் அப்படியே இருக்கும் அதனால் ஒரு பகுதியில் போகும்போது நிறைய கூனி மீன் கோடிக்கணக்காக நிற்கும்மா சின்ன சின்ன சின்ன கூனி மீன் அவ்வளோ மண்ணாக சேர்ந்து அப்படியே நுப்பாட்டி அதுக்கு எவ்வளோ கால்கள் இருக்கும் பாருங்க அப்படியே அந்த கப்பலுடைய ஓட்டத்தை அதுக்காக அது விஷயம் தெரிஞ்சு விடுவோம் அந்த இடத்துல வந்தவுடனே ரவையும் சீனியும் உடச்சி வைத்து அள்ளி வீசு வீசினோடனே எல்லாம் அதுவும் சாப்பிடக்கூடும் இவர்கள் பயணத்தை தொடருவார்கள் அதை தெரிந்தவர்கள் அதே இந்த ஆவிக்குரிய பயணத்திலேயும் அதாவது பெரிய பெரிய பாவங்கள் நாம் உலகி விலகி காத்துக்கொள்வோம் அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் சின்ன சின்ன சின்ன சின்ன காரியங்கள் வந்து நம்ம இருட்டடித்து விடும் நம்முடைய பயணத்தை நிறுத்தி விடும் வேறு திருப்பி விடும் நின்று போக செய்வோம் அனுப்பிள் கற்றல் பிள்ளைகளை நாம் தேவனுடைய ஆலோசனை சிறியதோ பெரியதோ எவைகளாக இருந்தாலும் சரி அவைகளை கை கொள்ள வேண்டும் கை கொண்டு நடக்க வேண்டும் நடக்கும்போது நாம் இந்த ஆதிக்குரிய ஜீவனத்தில் சீராய்ப்பு கொடுப்போம் அதில் இலவியா இப்போ இந்த வருஷத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் வந்திருக்கணும் அடுத்த வருஷத்தில் ஒரு புதிய பயணம் செய்ய போகின்றோம் நாம் கத்தனுடைய வார்த்தைக்கு கேட்படுவோம் கர்த்தருக்கு பயப்படுவோம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது மூன்றாவதாக என்னாகும் இருபது அதிகாரம் ஏழு சில வசனங்களை ஒருவர் வாசிக்கிறார் கத்தர் மோசை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகி ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர் கட்டலபடியே கத்துடைய கோலை எடுத்தான்றோனும்பையாரை காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஊங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் அவர்கள் செய்கிற ஊழியங்களிலேயும் அற்புதங்கள் நடக்கும் இங்கே தேவன் சொன்ன வார்த்தையை மீறி கண்மலையை பார்த்து பேச சொன்னார் இவர் மாத்தி செய்து காரணம் இந்த ஜனங்கள் அதாவது நன்மை கிடைத்த உடனே ஆடி பாடுகிறார்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே கடவுளை மாத்திரமல்ல தன்னை எகிர்ச்சிலிருந்து அழைத்து வந்த மோசை தூசிக்கவும் கல்லெடுத்து எரியவோ படபடிக்கு போய்விடுவோம் நமக்கு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு போய்விடுவோம் என்றெல்லாம் இருக்கிறத பார்த்து பார்த்து சகிக்க முடியாமல் அப்படி மாத்தி செய்து விட்டார் என்று நாம் காணுகின்றோம் அப்படி செய்த தண்ணீரும் வந்து பேசத்தான் சொன்ன ஒரு மலையை ஓங்கி அடித்தார் மூன்று தடவை அப்படி தண்ணீர் வந்தது ஜனங்கள் குடித்தார்கள் அற்புதமா நடந்தது அற்புதம் நடக்கிறதுனால் அங்கே கத்துடைய வார்த்தை கை கொள்ளப்படுகிறது கத்திற்கு பயப்படுகிற பயம் இது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம் நாம் அதாவது அநேக தவறுகளை பண்ணிவிட்டு அண்ணவரே அண்ணவரே ஜெவ பண்ணால அப்படி நாம மெய்மைக்காக சில காரியங்களை கத்தர் செய்யலாம் அதனால் நாம் சரியா இருக்கிறோம் என்று அதன் மூலமாக என்ன முடியாது ஆனால் கத்தர் அதை மனதில் வைத்திருந்தார் என்ன சொல்கிறார் பாருங்க தொடர்ந்து வாசிங்க தடை விட்டு போய்விட்டது இதோடு இதுக்கு மேல காணான் பயணம் வேண்டாம் காணான் பயணம் நீ செய்ய வேண்டாம் நீ அதை நடத்தி கொண்டு போக வேண்டாம் அதுக்கு வேறு போகிறேன் என்று சொன்னார் அருமையான கத்தடை பிள்ளைகளே நன்றாக நம் கவனிப்போம் இவ்வளவு பெருந்தலைவர் தேவனை முகமுகமாய் சந்தித்தவர் இவ்வளவு பெரிய அவர் பெரிய நம்முடைய பார்வையில இது ஒரு பெரிய தவறாக தெரியவில்லை கற்றலை பார்வையில் இது பெரிய தவறு இந்த கண்மலை யார் கண்மலை கிறிஸ்துவே ஒன்று குழந்தை பத்தாதிகாரம் நான்கு அவசரத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஜனங்கள் மேலுள்ள வருத்தினால் கோபத்தினால் கிறிஸ்துவை அடித்ததுக்கு சமானமாக இது ஆகிவிட்டது என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கின்றோம் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எகித்துக்கு எகிப்திலிருந்து காரணக்கீராக சென்ற இசனங்கள் எப்படி அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்து அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்து ஞானபோஜனத்தை புசித்தார்கள் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அந்த கண்மலை கிறிஸ்துவ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கண்மலை அடித்து விட்டார் மூன்று தடவை ஆனால் அந்த கண்மலை குறித்து பேச சொன்னார் பேசுத்த இடத்துல கண்மலை அடித்து விட்டபடினால் மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என்னை பரிசுத்தலைச்சலாக்கி போட்டீர்கள் ஆனப்படினாலே நீ ஜனங்களை காணானுக்குள் கொண்டு சேர்க்க மாட்டாய் இதோட ஸ்தாப் இந்த ஏறி காணானை பார் பார்த்து விடு பார்த்து விடு ஆயனால் முடிந்து விடுவோம் நாங்கள் அது மோசை அடக்கம் பண்ணி இருந்த மலைக்கு சென்றோம் இஸ்ரே வரலாற்றுக்கு சென்றிருந்த போது எனக்கு அப்படியே பெரிய படிப்புகளை உண்டானது அந்த மலையில் முழங்கால் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பாசனானோம் முழங்கால் போட்டு ஜேபம் பண்ணினோம் தேவனுக்கு கல்லரை பார்க்க இதுவரைக்கு பார்க்கவில்லை என்று எழுதியிருக்கிறது என்னால் அது அடக்கம் பண்ணது கர்த்தர் அதுக்காக அவர் நம்ம குறைந்தவர் கிடையாது ஆனால் இது என்ன காணாறுக்குழு போகாமல் நின்று போய்விட்டார் மற்றபடியாக மருத்துவமனையில் அவர் வந்தார் அது பெரியவர் சுத்தவான் ஆனால் அப்படி என்னால் அருமையான தேவருடைய பிள்ளைகளே இது என்ன சொல்லப்படுகிறது என்றா பெரிய வார்த்தையோ சிறிய வார்த்தையோ பெரியவர்களோ சிறியவர்களோ யாராக இருந்தாலும் சரி வார்த்தையை மீறினால் அவருடைய பயணம் தடைபடுகிறது என்று நான் பார்க்கின்றோம் எப்படி நாள் கட்டுரை பிள்ளைகளே நான் என்ன கவனிக்கிற வருடத்தின் கடைசி நாட்களிலே தேவனுக்கு பயப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் சொன்ன வார்த்தையின்படி நடப்பதே கற்றப்படுகிற பயம் என்று சொல்லுகின்ற ஆண்டு கொண்டிருந்த அரசனாகிய சவுல் சவுல் என்று சொல்லப்படுகிற அரசன் அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக புறப்பட்டார் சாமுவில் ஜபம் மண்ணி அனுப்பினார் சாமுகளுக்கு கற்றடை வார்த்தை என்ன உண்டாயிற்று என்றால் இந்த அமலக்கியர்களை அவனுடைய நான் கொடுப்பேன் ஆனால் ஒன்று அங்கே ஒரு ஜீவனை உயிரோடு விடக்கூடாது காரணம் சிறுவர் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது தன்னுடைய தேசத்தின் வழியாக படம் நடந்து செல்வதற்கு அவன் அனுமதிக்கவில்லை அவன் போர் தொடுக்க ஆரம்பித்தான் அந்த ஜனங்களை எதிர்த்தான் காணாறுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தவர்களே அப்படினாலே நீ அவர்களை விடக்கூடாது என்று தேவன் அதை மனதில் வைத்திருந்தார் அதை சொன்னார் ஆனால் இந்த சவுல் அப்படி இல்லாதபடியாக போய் ஜெயம் ஜங்களை உயிரோடு ராஜாக்கள் எல்லாம் உயிரோடு பிடித்து கொண்டு வந்து விட்டார் கொடுத்த நெந்துக்கள் ஆடு மாடுகள் எல்லாம் உயிரோடு கொண்டு வந்து விட்டார் கத்து அருமையா இருக்கவில்லை ராஜ்யவார ஒன்று விட்டு என்று நாம் காணுகிறோம் சொல்லை மீறுவது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா அதனால் வருகிற விளைவை யார் சகிக்க முடியும் அருமையான கற்றுடை பிள்ளைகளே கற்றுடை வார்த்தைக்கு நடங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் நடுங்குகிறவர்களை நோக்கி பார்த்து கற்றுடைய வார்த்தை என்றால் நடங்க வேண்டும் சீராய்மலையிலே கற்றுடைய வார்த்தை சத்தம் உண்டானது கிடைக்கிற இஸ்ரோ ஜனங்களாக கெடுகினார்கள் என்று நாம் காணுகின்றோம் இன்று நம் மத்தியில் சத்தம் துணிக்கவில்லை சத்தம் சாதாரணமாக துரிக்கிறபடியனால கற்றுடைய வார்த்தையாக அறிந்து கொள்ள முடியவில்லை தேவனுக்கு மய்மது ஒன்று சாமுவேன் பதினைந்து இருபத்தி ரெண்டு அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் வரைக்கும் சேர்ந்து கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் வலிகளும் கத்திற்கு பிரியமா இருக்கும் ஆமா ஜெயம் பெற்றுவிட்டு வந்த சவுல் சாமுகளிடத்துல சொல்லுகின்றார் நீ உடைய சென்றேன் ஜெயம் விட்டேன் ாலே என்று அவரை புகழ்ந்தார் இத்தையும்து பார்களும் சர்வாங்க பிரியமா இருக்குமோ பழியை பார்க்கலாம் கீழ்படிதலும் பழியை பார்க்கலும் கீழ்படிதலும் நினத்தை பார்த்தாலும் செவி கொடுத்த கடாக்களின் நினத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலே உத்தவமாயிருக்கும் என்று கட்டடை வார்த்தை உண்டாயிரு அறுபடி நீர் கத்தடி வார்த்தையை கீழ்படி அது எப்படி நாள் அகன்று போய்விட்டது என்று சொன்னார் கீழே அவசரங்கள் நான் வாசிக்கிறேன் அருமையான கட்டளை பிள்ளைகளே இந்த நாளிலும் கட்டடை வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது கத்திரிக்கை பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்னை கற்றடை வார்த்தை சோழ்கின்றது காரணவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தீமையை வெறுப்பது கத்திரிக்கை பயப்படுகிறார் ஆபரஹாம் என்ற மகனை பலி செலுத்துவதற்கு கட்டளை பெற்றிருந்த போதிலும் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டார் புறப்பட்டு சென்றார் அப்படியே அவங்களை திரியில நடப்பிக்க அவர் ஆயத்தமானார் ஆண்டு அவர் அப்பொழுது சொன்னார் இப்போது கருத்துக்கு பயப்படுகிறோம் என்று அறிந்து கொண்டேன் அவர்கள் ஆன் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவன் என்று பின்சந்தை ஆகிய ஈஷாக்களிடத்தில் கற்றை வார்த்தை சொல்லிற்று என்று நான் காணா தேவனுக்கு மயமேன் உங்கள பெரிய தலைவனாகிய மோசு தேவ மனிதன் தேவனுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்தவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய வார்த்தை மீறின படினார் காணானுக்குள் போக என்று நான் காணும்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 நகர் நகர் ஆசாரி பள்ளம் நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்யம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பராக ஆம்